நற்றினை நேயர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு தொகுத்து அளிக்கிறோம் ஆசியாவிலேயே இரண்டாவது மிக உயரமான கோயில் தேர் என்ற பெருமைக்குரியது மட்டுமல்ல தேர் அழகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் ஆழித்தேர் மோட்டார் உலகத்தில் மோட்டார் இல்லாத திருவாரூர் தேர் இடம்பெற்றிருக்கிறதே என்ற சந்தேகம் எழலாம் ஆனால் சமீப காலமாக மனித சங்கிலியை விட புல்டோசர் எந்திரங்கள் மூலமாகத்தான் திருவாரூர் தேர் ஓடுகிறது ஆரூரா தியாகேசா முழக்கத்திற்கு நடுவில் அசைந்தாடி ஓட காத்திருக்கும் ஆளி தேர் என்று அழைக்கப்படும் திருவாரூர் தேர் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை காணலாம் ஆளித்தேர் நிலைகள் ஆளித்தேர் நான்கு நிலைகளையும் பூதப்பார் சிறு உருதளம் பெரிய உருதளம் நடஹாசனம் விமாசனம் தேவாசனம் சிம்மாசனம் பீடம் என ஏழு அடுக்குகளை கொண்டதாகவும் உள்ளது இந்த தேரின் நான்காவது நிலையில் தியாகராஜ சுவாமி வீட்டிருப்பாரா வடிவம் பீடம் மட்டும் முப்பத்தி அடி உயரமும் 31 அடி அகலமும் கொண்டது மூங்கில்களை கொண்டு முழுமையாக அலங்கரிக்கப்படும்போது தேரின் உயரம் 96 ஆறு அடியாக இருக்கும் தேரின் எடை முன்னூறுடன் அலங்காரம் தேரை அலங்க அதிக அளவில் மூங்கில் கம்பங்களும் மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு தேர் சீலைகளும் மேற்புறத்தில் ஒரு மீட்டர் உயர்த்திலான கலசம் பொருத்தப்பட்டிருக்கும் காகிதக் கோலில் தயாரிக்கப்பட்ட பிரம்ம தேரொட்டி பொம்மையும் நான்கு வேதங்களை முன்னிறுத்தும் பெரிய குதிரை பொம்மைகளும் என ஏராளமான பொம்மைகள் பொருத்தப்பட்டிருக்கும் டன் கணக்கில் கட்டுமான பொருட்கள் தேரை அலங்கரிக்கும் போது ஐநூறு கிலோ எடையுடைய துணிகள் ஐம்பது டன் எடையுடைய கயிறுகள் ஐந்து டன் பணமர சப்பைகள் வடங்கள் திருவாரூர் தேரின் முன்புறத்தில் நான்கு பெரிய வடக்கயிறுகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன ஒரு வடக்கயிறு இருபத்தி ஒரு அங்குலும் சுற்றலவும் 425 இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்டதாக இருக்கும் சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரமும் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் விட்டம் கொண்டது திருப்பும் போது ஆளித்தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் தியாகராஜ கோயிலின் நான்கு வீதிகளிலும் திருப்புவதை காண்பதற்கே அதிக கூட்டம் கூடும் ஏனெனில் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த தேரின் சக்கரங்களை இருப்பு பிளேட்டுகளின் மீது மசையைக் கொட்டி திருப்புகின்றனர் உதவி பண்டைய காலத்தில் இந்த பிரம்மாண்டமான தேரை இழுப்பதற்கு பனிரெண்டாயிரம் பேர் தேவைப்பட்டனர் அதன்பின் ஆள் பற்றாக்குறையால் மக்கள் வடம் பிடித்து இழுக்கும்போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி தள்ளி தேரை நகர்த்தியுள்ளனர் தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுப்பதுடன் பின்புறத்தில் இரண்டு புல்டோசர் எந்திரங்கள் மூலமாக சக்கரங்கள் உந்தி தள்ளப்படுகிறது ஹைட்ரோலிக் பிரேக் சிஸ்டம் முன்பு டிராக்டர்களில் ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் போட்டு தேரை நிறுத்துவர் இதில் சில சமயங்களில் முட்டுக்கட்டை போடுபவர் விபத்தில் சிக்கும் ஆபத்து இருந்ததால் திருச்சியில் உள்ள பாரத மிகுமின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ரலிக் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மேற்கு கோபுரவாசல் அருகே வரும்போது திருவாரூர் தேர் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டது இந்த தேரில் நானூறுக்கும் மேற்பட்ட மர சிற்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த தேரின் சக்கரங்களுக்கு இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதால் எளிதாக இழுக்க முடிந்தது சென்னையில் அமைந்திருக்கும் வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் தேரின் வாணியிலேயே கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு வாய்ந்த திருவாரூர் தியாகேச பெருமானி ஆளி தேர் திருவிழா நாளை காலை ஏழு மணிக்கு வடம் பிடித்து இழுக்கப்பட உள்ளது அனைவரும் வந்திருந்து தேர் வடம்பிடித்து தியாகேச பெருமானி அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்